சத்குரு குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரண கோவிந்தா கோவிந்தா கர்க்க பாகவதம் நம்ம பார்க்கறது பத்தாவதுக்குன்னா நாற்பத்தி எட்டாவது தியாயத்துல நம்ம கடைசி என்ன பார்த்தோம் கண்ணனை ஒசத்தியா விவரமா அர்த்தத்துல பார்த்தோம் கொண்டாடினார் அப்படி கொண்டாடினார் கொண்டாடினார் அக்ரூரர் கண்ணன் ஜனங்களுடைய பக்தர்களுடைய கட்டத்தை தொடங்கி கொடுக்கும் யோகேஸ்வரர்களான சனக்காதிகளுக்கும் தேவேஸ்வர்களான இந்திராதிகளுக்கும் உங்களுடைய உண்மையான நிலையை உணர முடியாது இருக்கிற போதும் அக்ஞானிகள் அறிவிலிகள் அக்ஞானிகள் அறிவில்கள் முட்டாள்களான புத்திசாலி புத்திசாலிகளாக இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னால் வந்து இப்படி நீங்கள் வந்து இங்கே அனுகிரகம் பண்ணது இந்த கிரகத்தில் வந்து அனுகிரகம் பண்ணது எங்களுடைய பாக்கியம் உங்களுடைய அதிர்ஷ்டம் பாக்கியம் மனைவி மக்கள் முட்டாள உறவினர் வீடு செல்வம் சரிகரம் இப்படி மயக்கம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய மாயையான வலையை எங்களிடம் வந்து அறுத்தறிய இதுதான் சத்தியான ஒரு முக்தியை அடையணும்னு விருப்பப்படக்கூடியவன் ஒரு உயர்ந்த கதியை அடையணும்னு சுப்பட வேண்டும் ஆறு ஒரு வயசு தாண்டினவர்கள் அவர்கள் என்ன கேட்கணும் சிந்திய ஆசு நக சுத களத்திர தன ஆஹ் களத்திர தன ஆப்த கேக தேகாதி மோக ரசனான் அதுதான் கேட்க வேண்டியது இதுதான் இதே மாதிரிதான் அந்த முத ஸ் குந்தி ஸ்துதி அந்த குந்தி ஸ்துதியில் முதல் முதோஸ்கந்தத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் அவள் பண்ணா இல்லையா அப்போது அழகாக அந்த குந்தி ஆரம்பிக்கிற போது அழகாக இருக்கும் வேகமாக யோகேஸ்வரா அகில குரு பகவான் நமஸ்தேன்னு யோகேஸ்வரா அகில பகவான் நமஸ்தேன்னு சொன்னாளா அப்படி சொன்ன அப்படி ஒரு சத்தியாக கொண்டாடுற குந்தி குந்தியும் அப்போது வந்து சாதாரண ஸ்திரீதானே நீ உன்னுடைய மாயை போட்டு பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ என்ன சொன்னாப்ப ஸ்நேக பாசம் இம்மம் சிந்தி திருடம் பாண்டுசு விஷ்ணுஷு விஸ்வேஷா விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே சுகேஷுமே விஸ்வேஷா விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே அப்போ சகல பிரபஞ்சத்திற்கும் மூர்த்தியாகவும் ஈஸ்வரனாகவும் ஆத்மாவும் அந்தரியாமல் கூடிய பரமாத்மாவா நீ மேகேஷு என்னை சேர்ந்தவர்கிட்ட பாண்டுசு விஷ்ணுஷு திருடம் நேக பாசம் இமம் சிந்தி அதான் அப்படியா அண்மையை பண்ணி அர்த்தம் பண்ணும் அப்போது நீ வந்து என்னை சேர்ந்த பாண்டுஷோ அது வந்து பிறந்துவிடு பூந்து வீடு பாண்டு பாண்டு வீடு விஷ்ணுஷோ அது வந்து பிறந்துவிடு இந்த ரெண்டு வீடு சம்பந்தமான அந்த உறவுகள் இருக்க சம்பந்தம் பந்துக்கள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகத்தையும் பாசத்தையும் இதை உடனே கட் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு விஸ்வேஷா விஸ்வார்பன் விஸ்வமூர்த்தின்னு சொல்லி யோகேஸ்வராக்கில குரு பகவான் நமத்தேன்னு சொன்னால் அப்போது அப்போது மந்தம் ஜாத வைக்குண்டோம் அவன் என்ன பண்ணால் ஆபோஸ்ட பண்ணுவாங்க ரொம்ப பொல்லாதவன் பொல்லாதன்னா அப்படி ஒரு பொல்லாதவன் சிரித்தான் அவ்வளோதான் போர்த்து மா அதே மாதிரி யசோதை அதே மாதிரி இங்கே இங்கே வருடம் இப்போ சொன்ன இவருக்கு மாயை போடப்படாது போட்டு அதுக்கப்புறம் செமந்தகமணியில இவருடைய விஜயத்தை பார்க்கலாம் செமந்தகமணியில செமந்தகணி உபாக்கியானத்துல அக்ருவருடைய வேலையை பார்க்கலாம் என்ன பண்றது கிருஷ்ணன் அப்படிதான் பண்ணுவோம் அதனால சிந்திய ஆசுனா சுத கலத்திர ஆப்த கேக தேகாதிமோக ரசனா பவததீகமானும் அதனால் இப்போ நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க எங்கள் பாக்கியம் இந்த மனைவி மக்கள் வீடு வாசல் உற்றார் உறவினர் காரு பங்களா நிலப்புலன்கள் பதவி பதவி அப்புறம் வந்து அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் வீடு செல்வம் சரீரம் இப்படி தேகாத்ம புத்தி கேகாத்ம தேகமே நான் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு புத்தி கேகம் வீடு வீடு எத்தினா தன்னை சேர்ந்தவர்கள் இப்படி மயக்கம் கொடுக்கூடிய உங்களுடைய மாயையான வலையம் எங்களுக்கு சீக்கிரம் அருத்தறிய வேண்டுகிறேன் அப்படி பண்ணாரா சிரிப்பார் அங்கே மந்தம் ஜகாதரை கொண்டாது மாதிரி அப்போ சுக்கர சொல்றார் இப்படி பக்தரான அக்ரூர வணங்கி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணோடனே பகவான் கிருஷ்ணன் வந்து மதுரமான வார்த்தையாளர் அதர மதுரம் இன மதுரம் அசின மதுரம் வசன மதுரம் அப்படி வச்சனமான மதுரமான வார்த்தையால் மயக்கிறவர் மாதிரி அப்படி சிரிச்சுண்ட வேசார்த்தார் சமோகன் இவா இருக்கா இல்லையா சமோகன் இவ இல்லை சமோகன் அப்படி பண்ணுவார் சொல்றாரு நீங்கள் வந்து எங்களை விட மூத்தவர் பெரியவர் ரொம்ப பெரியவர் அதனால மதிப்புக்குரிய சொந்தக்காரன் உறவினர் சிதபா சிதபா சிதபா சிறிய தந்தை கூட நாங்களோ குழந்தை மக்கள் நீங்கள் வந்து எங்களை காக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் போழிக்க வேண்டும் பறிவு காட்டும் பறிவு காட்டும் தயவு காட்டும் பறிவு காட்டும் அப்படி இருக்கிற போதும் வந்து சொல்கிறதுலாம் இருக்கா அப்படி இந்த மாதிரி தான் மாற்றிடுவோம் அவருடைய சங்கல்பா நடக்கிறது இல்லாமல் அப்போ அது புரியணும் அதான் உண்ணும் உணவும் உண்ணும் சோறும் பருகும் ஈரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனையும் அந்த குரு வரணும்னா அவளை லேசில் வந்துடுமா குருக்கு வேறு வரும் பண்ண மாட்டார் குரு கண்டிப்பாக அவருக்கு ரஷித்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது அனுப்பிரமண்டத்தை ஒண்ணும் தெரியாது எங்க சுவாமி பகவான் கவுத்து விட்டுருவாங்க கண்டிப்பா கவுத்து விட்டுருவோம் சிரித்தே கவுத்து விட்டுருவோம் அப்படி மேன்மை விரும்பக்கூடிய மாந்தர்கள்லாம் அடியன் சொல்றது ஒரு இந்த விஷயத்துல அதாவது வேற ஒரு பாவத்துல சொல்றேன் அதை வந்து டைரக்டா அர்த்தத்தை அப்படி எடுத்துக்கூடாது இவர் வந்து ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நான் வந்து ஒரு அதாவது உயர்வு நபர் சீனே ஒரு பக்கம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த நவீச்சியெல்லாம் உண்டு அந்த மாதிரி நிந்தாஸ்துதி பண்ணுறாப்புல பண்ணுறாப்புல சொல்லிகிட்டு இருக்கும் ஆனால் உயர்வான ஒரு விஷயம் அது அதுதான் அது புரியணும் சொல்லக்கூடிய பாவத்துலேருந்து புரிஞ்சுக்கணும் அப்போது உயர்வை மேன்மை விரும்பக்கூடிய மனு இவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் தகுதி போன்ற உங்களை போன்ற பெரிய பாக்கியசாலியான நல்லோரையும் அணுகி உபசரிக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் வந்து தேவர்களோடு உயர்ந்தவர்கள் தேவர்களுக்கெல்லாம் ஸ்வயலம் ஜாஸ்தி தன்னலம் பேணும் போது தேவர்கள்லாம் சுயநலம் போடுவோம் நீங்கள் தேவர்களை விட உயர்ந்தவர்கள் கண்ணனும் மேலே தூக்கிட்டான் அதனால சான்றோர்களுக்கும் பெரியவர்கள்லாம் எப்பொழுதுமே மற்றவர்களையும் க்ஷேமத்தை பிற நலமே வேணும் வேணும் மேலே பார்ப்போம் இந்த அத்தியாயத்தை முடிச்சிருவோம் இருபத்தி எட்டு முப்பதுலேருந்து விட்டோம் முப்பத்தி ஆறு இந்த அத்தியாயம் முடிகிறது மூலத்தை இருப்போம் நான் எதுவும் எகேன் ஆரம்பிக்கிற ஸ்லோகமே ரொம்ப சக்தியான ஸ்லோகம் நகியம்மையீர் நேவிலமையே புரந்தியூர் காலேனீர் நேவிலமையே புரந்தியூர் காலேன சபா சுகா வைனீஷையம் ஜிஜாசம் பாண்டஸ் கஜா சபவன் சுகதம்வ சுதைய ஜிஜாசம் பண்டவாச்சம் கஜாஜம் கஜாயம் நிதினா புரம் கஜாஜம் அதினாப்புரம் பித்தரிப்பேபால சுகிதா அனாசுபுரம் ராஜா வசந்தயுமா பித்தரிப்பே பால சகமா சுகித ஆனா சுபுரம் ராஜா வசந்திட்டு சுஷமா தேஷாம்பிகாத்திருத்தீனீ சமோ நத்தே நூனோ அந்ததே தேஷு ராஜாம்பி புத்திருத்தீன சமோ நத்தே நூனோ அந்ததே கச்சி திருத்தம் அதுநா அசாந்தத்து விசையமோ யூதம் பவேத்து கச்சிக ததுன அசா தா எதாம் கச்சிக ததுனா அசா தமோ எதாதம் பக்கூரம் சதிஷ்யர கர்ண உத்தவாபியம் வைத்தரா சோபனேயோ இத்திரூரம் சமாதிஷ்யம் பகவான் ஹரிரீஸ்வர கர்ண உத்தவாபியம் வைத்தரஹாசோபனம் எயோம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் இதோட நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் முடியறது ரசமுகணம் பூர்வார்த்தம் மறுபணும் ஒரு ஆவர்த்தியும் உம்மூலத்தை மறுபடியும் பார்ப்போம் முப்பத்தி ஒன்றாவதுலேருந்து முப்பத்தி ஆறு இந்த அத்தியாயம் முடிகிறது நக்கியம்மையா நி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயா தேர்தன் தீர்காலேன தர்சனா தேவசாரவகா இந்த நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தில் இந்த சாதுக்கள் பஜனை பண்ணுற போது அதுக்கு முன்னால் தியான ஸ்லோகம் சொல்லுவார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தியான ஸ்லோகம் அப்போ இந்த தியான ஸ்லோகம் இதுதான் தியான ஸ்லோகமாக வரும் நக்கியம்மையா நி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலமையா தேபுரம் தூரு காலேன தர்சனா தேவசாலம் பாகவதம் பக்தர்களோட இதே பகவானோட பக்தர்களை நிறையா அது என்னன்னா இந்த கஷேத்திரங்களோ தீர்த்தங்களோ தேவதா மூர்த்திகளோ எல்லாம் பலன் கொடுக்கும் தரிசனம் பண்ணா பலன் கொடுக்கும் ஆனா உடனே பலன் கிடைக்குமா தெரியாது அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனால் சாதுக்கள் அவர்கள் தரிசனம் பண்ணால் உடனே அவளுக்கு வந்து உனக்கு வந்து சுத்தப்படுத்திக்க படுக்கிறாய் பலன் கிடைக்கிறது எங்க சுவாமி தரிசனம் மாத்திரத்தை கிடைக்கும் மகா அதே மாதிரி பெரியவர்களான ரமண மருந்து இவெல்லாம் தரிசன மாத்திரத்தார தரிசன மாத்திரத்தார சுத்தப்படுத்துகிறேன் அவனால் பிரம்மஜானியினுடைய எதிர்த்த எதிர்காப்பில் போனாலே உங்களுக்கு வந்து அந்த சித்த இதெல்லாம் விறத்திகள்லாம் அப்படியே அடங்கி போய் உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும் ஏதாவது பார்ப்போம் முதல்ல உள்ள உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தால் உங்களுக்கு பக்கத்திலே போகக்கூடாது பக்கத்தில் போகக்கூடாது அதான் கொடுக்கணும் பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கும் பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கும் துளசியான பிருந்தையினுடைய ஒரு ரெக்கமெண்டேஷனும் ராதையினுடைய ஒரு கிராண்ட்டும் தேவை இருக்குன்னு கிராண்ட் இல்லைன்னா போக முடியாது கண்ணன் சொன்னால் கூட நடக்காது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பகவத்து கை அனுகிரகம் முன்னால குருக்கள் அதாவது பிரம்மஜானியான சாதுக்களான அந்த அவர்களுடைய சன்னிதானத்துக்கு போன சீக்கிரமாக வந்து கட்சேமம் வரப்போகுது அப்போ ரொம்ப உடனே உடனே பார்த்த உடனேயே நல்லது நடக்கிறது குருகாலேன தர்சனாதேவன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சத்தியான ஸ்லோகம் இது இதே மாதிரி ஸ்லோகம் இன்னொரு இடத்துல வர எங்க தசமஸ்கர்த்தத்தில் இது தசமஸ்கர்ந்த நாற்பத்தி இது அடுத்ததையும் எண்பத்தி நாலுல எண்பத்தி நாலு திருப்பி விடுங்க எண்பத்தி நாலு அதில் இதே இது பதினொன்றாவது ஸ்லோகத்தில் இருக்கு நக்கியம்மையான தீர்த்தானி தேவா மிருச்சிராமயா தேபுரம் தீர்காலேன தர்சனா தேவசாரம் எங்கே சொன்னால் சூரியோபராதனம் அந்த குருக்ஷேத்திரத்தில் பெரிய ஒரு சூரிய கிரகணம் வருது அப்போது எல்லோரும் வந்து சேர்கிறார்கள் எல்லாரும் அங்கே கூட்டார்கள் அப்போ பகவான் அங்கே வரபோதும் இந்த ரிஷிகள்லாம் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் அவர்களை ரிஷர்கள் கூட்டத்துக்கு முன்னால் சொல்வாரணும் நாரதர் சவனர் தேவரர் ரசிதர் விஸ்வாமித்திரர் சதானந்தர் பாரத்வாஜர் கௌதமர் பரசுராமர் அவர் அவர் சிஷ்யர்களோடன் வசித்தர் காலவர் பிரகு புலத்தியர் கச்சபி அத்ரி மார்க்கண்டையர் பிருகஸ்பதி திதகா திருதகா தேக்கரகா இப்படி ஒரு ரிஷி ரெண்டு ரிஷி மூணு ரிஷி பிரவரம் கொண்டவர்கள் பிரம்மபுத்திரர் சொல்லப்பட்ட அந்த சனகாதி ரிஷிகள் அங்கிரசு இப்ப அகத்தியர் யாக்யவல்யர் வாமதேவர் இப்படி இருக்கக்கூடிய ரிஷிகளை பார்த்து அப்போ சொல்லுவார் நக்கம்மையான தீர்த்தார தேவாமிரிச்சிலாமியா தேப்புரம் தீருக்காரன் தட்சிணா தேவசாரா அவர்களை கொண்டாடி கிருஷ்ணன் சொன்ன உடனே ஒரு மாதிரி அப்படி இதாக மயங்கி போயிடுவார்கள் அடுத்தது மார்க்கண்டையருடைய சரித்திரம் கடைசியில் முடியும் பாகவரத்தில் அங்க பதினொன்று பத்தாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் நக்கியம்மையான தீர்த்தானி தேவதா தேவாக சேத்தனோஜிதா தேர்தி குருகாலேன இவம் தரிசனம் மாத்திர கொஞ்சம் வித்தியாசம் உள்ளதா நக்கியம்மையான தீர்த்தானி தேவா சேத்தனோஜிதாம் தேரஞ்சு குருகாலேன இவம் தரிசன மாத்திரதாக இப்படி பரமேஸ்வரன் மார்க்கண்டையரை பார்த்து சொல்வார் இங்க கிருஷ்ணன் அக்ருரை பார்த்து அங்கிருஷ்ணன் அவ்வளவு பிரியலிஷ்டே ரிஷிகள் சமூகத்திர சுல்வார அப்ப நகையே தேவிலமையாக தே புன்தீர்கால சம்பிநாஸே ஜிக்குஷையிஜாசம் பண்டவாங்க பன் சுகதாம்பிநே சயாசிரேயே ஜிகீர்ஷய ஜிஜாசம் பண்டவாங்கு பீத்தி உபரேபால சகமா சுகிதான் ஆனா சுப்பும் ராா வசந்த சும பிதிருபரத்தை பாலா சுபுரம் வசந்த சுசிரமேடு புத்தோராீன சமோ நிறே நூனோ அன்தம்பித்தோராீனதி சமோனூனோ அந்ததம் எச்சி துனா சாதுசாருவம் விஜய்விமோ யூ ீம் துன அசா விருவிதா சமோ யுதான் இக்கூரம் சதிஷ்யரண உதவா வை தர சுபனம் எயம் இக்கூரிய பகவான் சங்கர்ண உதவா வை தரம் எயோம் இதோட அந்த நாற்பத்தெட்டாவது அயமான இதை தசமஸ்தனம் பூர்வார்த்தம் முடிகிறது அஸ்தம்பார்த்தம் நச்சமையான்னு சொன்னோம் இல்லையா அது வசத்தியான ஸ்லோகம் நான் ஆனால் சொன்னதே இதவே சொல்கிறேன் ஜலமயமானது என்ன அம்மையானி ஜலமயமானது தீர்த்தானி அதாவது ஜலமயமா இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அதாவது கங்கா காவேரி உங்கபத்ரா கிருஷ்ணா யமுனா கொடீம் என்ன இல்லை அந்த புஷ்கரம் இதெல்லாம் தீர்த்தகரம் மிர்ச்சிலாமையாக மண்ணாலையோ கல்லாலையோ செய்யப்பட்டு அந்த தேவதா மூர்த்தம் அர்ச்சாருக்கும் அவர்களும் என்ன நகிநகா தேர் உடனே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணாரு உருகாலேன புனந்தி ரொம்ப காலம் போன புறம் தான் பரிசுத்தமாக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு அந்த தகுதி வரணும் ரொம்ப காலமான புறந்தான் பரிசுத்தமாக்கணும் சாதவகா காதுஜனங்களோ பெரியவர்களோ ஞானிகளோ பகான் அவர்கள்லாம் தர்சனாதேவன் தரிசித்த மாத்திரம் அவர் பார்த்த மாத்திரத்துலேயே அவர்கள் வந்து பரிசுத்தமாக்கிறாங்க அப்போ சாதவா தர்சனாதேவன் அவர்களை தரிசனம் பண்ண மாத்திரத்திலேயே அப்போ புனந்தி உங்களை சுத்தமாக்கிறீர்கள் பரிசுத்தமாக்கிறீர்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இல்லையே கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னா என்ன ரமணவந்திகள் எங்கள் சுவாமி மகாபிரிவம் என்ன மறிக்க வேண்டி இது ஸ்மரணத்தால அவர்கள் பரிசு நீங்க நம்முடைய ஸ்நேகர்கள் நீங்க தான் மிகவும் சிரேட்டர்கள் நமக்கு வேண்டியவர்கள் சுக்கருது அப்படின்னா இதான் ஸ்டாண்டர்ட் டெபினேஷன் சுக்கருதுன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமான ேகத்தை கொண்டு அன்பை கொண்டு அன்பை செலுத்திக் கொண்டு நல்லதையே பேசி நல்லதையே செய்து நல்லதையும் நினைத்து நல்லதையை பேசி நல்லதையே செய்து நல்லதையே பேடக்கூடியவர்கள் சுகருதுன்னு பேரும் அப்படிப்பட்ட ஸ்னேகிதர்கள் வேண்டியவர்கள் வேண்டியவர் வேண்டப்பட்டவர் நம்ம வேண்டப்பட்டவர் அவர்கள் நீங்கள்தான் பெரிய ஸ்டேட்டர் ஒசத்தி தி பேஸ்ட் அப்படிப்பட்ட நீங்களே பாண்டவர்களுக்கும் பொழுது நல்லது பண்ணுவோம் நம்ம பாண்டவர்கள் நல்லது பண்ணுவோம் அதனால் அவருடைய திக்யாசா எப்படி இருக்கார்கள் அப்படின்னு தெரிந்து கஜா கோயில் பாண்டுவன் சிறுவர்களா இருக்கார்கள் பாண்டவர்கள் அவர்கள் விருதராஷ்டனால குந்தி மாதாவோட தன்னுடைய அஸ்தினாபுரத்துக்கு வரவழைப்பட்டவர்களான வருத்தத்தோடர்கள் வசிக்கிறார்கள் கஷ்டப்பட்டு வசிக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட அந்த அம்பிகையினுடைய புத்திரன் விவேகம் இல்லாத புத்தி கொண்டவன் புத்தி இல்லாத தீன தீ புத்தி அப்ப குறைஞ்சது மந்த புத்தி கொண்டவன் விவேகம் இல்லாதவன் ராஜாவா அம்பிகையினுடைய புத்திரன் திரையாட்டன் கண்ணு தெரியாது அவன் வந்து துஷ்டர்களான புத்தர்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு அடிபட்டு அடங்கி அவர்கள் அடங்கிக் கொண்டு தன்னுடைய தம்பி பிள்ளைகள் அதாவது பிராத்திரு தம்பி பிள்ளைகள் பாண்டு அந்த பாண்டவர்கள்ட்ட சமமாக இல்லை சரியாக நடத்துவதில்லை அதாவது ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்போது இவருடைய இப்படிப்பட்ட நிலையை சோ மேலே இருக்காங்களாம் சௌக்கியமாக இருக்காங்களா இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் மேன்மையாக இருக்கான் தாழ்மையாக இருக்கான் சௌக்கியமாக இருக்கலாம் ரொம்ப க அசௌக்கியமாக இருக்கலாம் தெரிஞ்சுன்னு வாங்கும் அதை தெரிஞ்சப்பறம் பந்துக்களுக்கு எப்படி சுகமாகுமோ அப்படி நம்ம செய்வோம் அதாவது பந்துக்கள் சும்மாவா அந்த குந்தி குந்தியினுடைய புத்தர்கள் அத்தையினுடைய புத்திரர்கள் அதனால் அதனால் கண்ணன் வந்து சொன்ன அவருடைய வம்சத்தில் இருக்கிற வாழ தன்னுடைய அப்பாவை சேர்ந்த சகோதரின் குந்தி அப்போது அவர்களுடைய அதாவது அப்போ வந்து அவர்களுக்கு வேண்டிய அனுகிரகத்தையும் சுகத்தை செய்வோம் அவர்களுக்கு எப்படி சுகம் ஏற்படுமோ அப்படி செய்வோம் நீங்கள் போயிட்டு வாங்க பர்வேஸ்மனார் கிருஷ்ணன் அப்படி இப்படியார் அக்ரூதருக்கு வந்து அக்கட்டளை கேட்டு ஆதேசம் பண்ணிட்டும் ஆக்கியம் பண்ணிட்டும் வளராமல் உத்தரவோடு சேர்ந்து தன்னுடைய மாலைக்கு திரும்பி வந்து சேர்ந்தார் தான் அப்படியா இருக்கும் பிரமா பார்ப்போம் இதோட இப்போ தியாராவத்தியாக இருக்குது அதில் வந்து முக்கியமான விஷயம் இந்த நச்சம்மையான் இருக்காரு தான் ஓம் அர்ச்சாமூர்த்திகளாக பல இடத்துல இருக்கார்கள் யம் வக்த மூர்த்தியோ பெரியவர்கள் இது பண்ணதோ எப்படியோ இருக்காருங்க ஆனால் அந்த அர்ச்சாமூர்த்திகளும் பெரிய தீர்த்தங்களும் ஜலமயமான தீர்த்தங்களும் ஏரிகளும் அதெல்லாம் உடனே சுத்தம் பண்ணணும்னு சொல்ல முடியாது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஜலமெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் தான் இருந்தப்போ வந்து அதாவது புஷ்கரம் ஜல ஜலமயமா இருக்கும் மானு ஜலமயமா இருக்கக்கூடிய சரோவர் சரோவர் கங்கா காவேரி ரவுணா நர்மதா கோதாவரி கிருஷ்ணா இதெல்லாம் புண்ணிய நதிகள் தான் மண்ணாலையும் கல்லாலையும் எப்படியோ செய்யப்பட்ட அந்த ரூபங்கள் விக்கிரகங்கள்லாம் தேவத்தைகள் ஸ்தாபனம் இருந்தாலும் இதெல்லாம் தீர்த்தாடனம் ஆடினாலும் க்ஷேத்திரங்களை தீர்த்தாடனம் ஆடினாலும் க்ஷேத்திரங்கள் அதுப்போ வந்து அயோத்தியா காசி மதுரா அப்படி சொல்ல துவாரகா ஹரித்வாரெல்லாம் இருக்கு இல்லையே ஒரு எல்லா சரி தீர்த்தங்களை ஸ்தானம் பண்ணாலும் சரி அப்புறம் அர்ச்சாமூர்த்திகளை தரிசனம் பண்ணாலும் சரி ரொம்ப ஆராதனை பண்ணி செய்தப்புறந்தான் நம்மளை வந்து பரி பரிசுத்தமாக்கும் சுத்தமாக்கும் நம்முடைய அபீட்டங்களை கொடுக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் நமக்கு எல்லா வேண்டிய நல்லவர்கள் பெரியவர்கள் அந்த சாதுக்கள் ஞானிகள் பெரியவர்களை வந்து தரிசனம் பண்ணால் ஒரு தடவை தரிசனம் பண்ணால் போகிறோம் அவருடைய திருஷ்டி மாத்திரத்தில் அவர் பார்வை மா மட்டுமே நம்மை புரிதமாக்கும் பார்வையும் அவருடைய அந்த பெரியவர்களுடைய நல்லவர்களுடைய பார்வை ஒன்றே போகும் நம்மளை வந்து பரிசுத்தமாக புனிதமாக்கும் தன்னுடைய நமக்கு வேண்டியவர்கள் சூறுத்துகள் வேண்டியவர்கள் இஷ்டமானவர்கள் நமக்கு பிடித்தவர்கள் நமக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான் பெரியவர் அப்படின்னு கண்ணன் அக்ரூர சொல்கிறார் கண்ணன் அக்ரூட்டர் சொல்கிறார் அப்போ நீங்கள்தான் பெரியவர் மேலவர் சொந்தியானவர் அதனால் பாண்டவர்களுக்கும் க்ஷேமம் செய்யணும் நல்லது செய்யறதுக்காக அவர்களை பற்றி விஷயங்கள் செய்து தெரிவதற்காக நீங்கள் வந்து அத்தினப்படம் போயிட்டு வாங்க அதனால் சமமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் அத்தினம் போயிட்டு என்ன பெரியவர் தகப்பனாரான பாண்டு தகப்பனாரான பாண்டு பாண்டு வந்து மாண்டு போயிட்டார் பாண்டு மாண்டு போயிட்டார் எப்படியும் பாண்டு வந்து மாதிரி அவருக்கு ஒரு சாபம் இருக்குது ஒரு ரிஷி மான்களில் மூலமாக இருக்கிற போது அவர் வந்து இதை அம்பு போட்டு அவர்களுக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டார் அப்போது அவர்கள் சாப்பம் கொடுத்துட்டார்கள் அதுவும் தப்பான நேரத்தில் அவர்களை கொடுத்தார் மான் ரூபத்தில் ஒரு ரிஷி தம்பதி இருக்கார்கள் ஒன்றா இருக்கார்கள் அப்போது பண்ண உடனே சாப்பம் கொடுத்துட்டார் அந்த சாப்பும் அதனால் அவருக்கு ஸ்ரீ சுகம் இருக்கக்கூடாதுன்னு மாத்திரையை தொட்டால் போயிடுச்சு சரீரம் போயிடுக்கும் அப்போ பா பிராணம் போயிடுக்கும் அப்படி தந்தையான பாண்ட மறைஞ்ச உடனே கஷ்டத்தில் இருக்கார்கள் அந்த சிறுவர்கள் யாரு குழந்தைகளாக இருக்கார்கள் பாண்டு பாண்டவர்கள் யுதின பீம அர்ஜுன நகுர சகாதேவர்கள் அம்மாவான குந்தி மாதிரி உடங்கட்டை இருக்கான் துண்டி தனியாக இருக்காள் விரவையாக இருக்காள் அவள் வந்து ராஜாவான திருராற்றால அத்தினாபுரத்துக்கும் அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து வசிக்கிறார் ஆனால் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாரு அம்பிகையினுடைய புத்தன் அறிவு மழுங்கி போடுது புத்தி இல்லாதிருக்கும் பார்வை இல்லாமல் இருக்கு அவன் வந்து சுயநலம் பிடிச்சான் தன்னுடைய கெட்ட புத் தீய பு அவருடைய வார்த்தைகள் கேட்டு தன்னுடைய தம்பியான பாண்டு புத்திரர்கள் பாண்டவர்கள்ட்ட சமமாக நடந்துக்கிறதே அவர் வந்து பாரபட்சம் காமிக்கிறாங்க பாரபட்சம் காமினான்னு கஷ்டப்படுறாள்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அங்கே போய் அவர்கள் சௌக்கியமாக இருக்கார்களா கஷ்டப்படுறாருலா அப்படின்னு தெரிஞ்சு நின்வாங்கோ பாண்டவர்களுக்கும் க்ஷேமத்தை செய்யும் நன்மை செய்ய வேண்டும் அதுக்கு செய்வதற்காக நம்ம வேண்டியதை செய்வோம் அதனால் சர்வேஸ்வன பகவான் கிருஷ்ணன் இப்படி அக்ரூவருக்கு போய் அவர்கள் பாண்டு புத்திரர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்களா எப்படி இருக்கார்கள் சௌக்கியமாக இருக்கார்களா கஷ்டப்படுறார்களா எந்த விதத்தில் அவரை குன்புறுகிறார்கள் பார்த்துட்டு வரணும்னு சொல்லவுன்னே குரூர் எப்படி ஆத்தியம் பண்ண போகிறோம் பலராமன் உத்தவரோடு சேர்ந்து கூட வர மளிகைக்கு திரும்பி போனார் இதோட நாற்பத்தி எட்டாவது தியாகி முடிகிறது அடுத்தது நாற்பத்தி ஒம்போதில் அக்ரூவர் ஹத்தினாபு போயிட்டு வரா மேல பரப்பும் கிருஷ்ணார்த்து